சொன்னால் நினைச்சேன் ஒவ்வூத்தியமாக கொடுக்கணும் ஏன்னா வசதி உள்ளவாளுக்கு இப்படி செய்யணும் தெரியாது அதனால குறைச்சி கொடுக்குறாங்க ஆமாம் நாங்கள்லாம் வசதி குறைச்சலாம் இருக்கிற ஒரு தான் கொடுத்துட்டு இருந்தோம் அதனால ஒன்றும் குறையிலே சௌச்சமாக தான் இருக்கணும் ஆனால் இப்போ பெரியவாள் சொல்லுவாள் கொடுத்து பாரு தெரியும்பா சாதம் வரவங்க கூட இருக்குன்னு சொல்லுவார் அவன் கண்ணாலும் ஜனமுற்றுன்னு பண்ணுவாள் சாதம் நிறையா வஸ்திரங்கள் வாசாம்சி அவங்க நூறு வஸ்திரம் கொடுக்கணும்பாள் பாத்திரம் உத்திரம் கொடை பாதை ஒரு கார்டுன்னு இது ஏதோ இந்த ஆத்மிகம் ஒன்றுக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு ஒரு குறவும் இல்லாம பண்ற தானம் பண்ணி ஒன போகாது வளரும் ஆமா வாரி வாரிக்கு தானம் பண்ணுறது சத்ரத்துல இது வளர்ந்துகிட்டே இருக்கும்டா அது ஒண்ணும் சந்தேகமே இல்லைக்களுக்கு அர்த்தமாசே தேவாயிஜன் மனுஷனுக்கு பொழுது முடிஞ்சா பொழுது முடிஞ்சா பசியா தேவத்தைர்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரவு பசியா அதுக்காக தான் அக்னேவத்தை கிரகஸ்தாலெல்லாம் வந்து கிருஷ்டி ஸ்தாரி பார்க்க பண்றது பதினஞ்சு நாளைக்கு ஒரு திறவை பிதர்களுக்கு முப்பது நாளைக்கு ஒரு திறவு பசியா அமாவாசையா இன்னைக்கு நம்ம அப்பா மாடியில் இருக்கிறவருக்கு சாதம் போடாம நம்ம சாப்பிட்டு ஒரு நாளைக்கு பண்ணி வைக்கலாமா மாடியில் அப்பா இருந்தா எப்படியோ அதை போல நினைச்சுக்கணும் பரலோக்கத்தில் இருக்கிற பிதிருக்களையோ அது நம்ம பித்திருக்களை அப்படி பண்ணினாள் நமக்கு அவரதுல மனஸ்தாபமே இருக்கட்டும் அவரே நம்ம அடிச்சிருக்கட்டும் வச்சிருக்கட்டும் நமக்கு சொத்து கொடுக்காம ஒரு தாக்குன்னு மாடியில அப்பாவை பண்ணி வச்சுட்டு ஒரு நாளைக்கு இருப்போமானா அது மாதிரி அமாவாசியா தினங்கள்ல பிதர்களுக்கு நேர பூர்த்தி அண்ணத்தோட இருக்கணும் அமாவாஸ் மகர்ஷிகளெல்லாம் வருஷ வருஷ பிரம்மாணும் திரஷ்டு காமாஸ்தே பிராம் பிரனேரம் பண்ண போனாலாம் பிரம்மாவை தரிசனம் பண்றதுங்கிறது சுலபம் இல்லை பிரம்மாவை பார்க்க போனான்னு கிடையாது பாரதத்தில் சொன்ன பங்கீதன் பதினோராவது வயசுல பிரம்மலோகம் போட்டானா அப்புறம் திரும்பி மூரு போனா எப்படி டவுன் பார்க்கணும்னு சொன்னிக்கு போயிட்டானா எப்படியோ அது மாதிரி பிரம்மலோகம் போயிட்டான் பிரம்மா என்ன என்ன வேடாப்பா வந்தேனா சும்மலோகம் வரத்துக்கு எத்தனையோ பெரிய புண்ணியங்களெல்லாம் பிராமணர்களுக்கு அன்னதானம் பண்ணினேன் அவன் அக்ஷதை எடுத்து ஆசீர்வாதம் பண்ணினான் அக்ஷதம் மாதனும் சுவாமி என்ன வேணும்னா பிராமணா கையால அடிக்கடி அக்ஷதை ஆசீர்வாதம் பண்ணணும் அம்மா கையால ஆஹாரம் எப்போதும் கிடைக்கணும் அம்மா சாதம் போடுவது மகா புண்ணியம் தான் கிடைக்கும் சிலபாய் புறக்கிற போதே அம்மாவை அனுப்பிச்சுடுவான் மாத காரகன் கட்டு போயிருவன் அந்த பாக்கியம் போயிடும் கிடை <Sessly> அமாவாசன் <Sessly> <Sessly> போனா பிராமணம் பண்ணி அட்டத போட்டா பண்ணல நீங்க ஆசீர்வாதம் பண்ணமுன்னு என்ன வேணும்னு பிரம்மலோகம் பார்க்கணும்னு நினைச்சேன் என்ன பறவை போன்னு சொன்னால் பெரியவாழ் வாக்காளே வேத வித்துக்கள் வாக்காளே இங்கே வந்துட்டேன்னா பிரம்மாஷ் ஆச்சரியப்பட்டால்தான் பிராமணாவுடைய மிகமேஷம் அது தனிதான் ராஜாக்கள்லாம் பிராமணாளுக்கு அக்னிஹோத்திரத்துக்கு பூமி விடுறதும் வேதாச்சியம் என்னவாளுக்கு பூதானம் பண்ணுறதும் அவள் கவலை இல்லாமல் இருக்கட்டும் வசதியாக இருக்கட்டும்னு இந்த உச்சவரம்பு வந்தது எங்கள் பக்கத்தில் ரெண்டாயிரம் வேலி ஆயிரம் வேலி வச்சிருந்தோம் மொத்தம் ஒரு அஞ்சு ஏக்கர் ஒரு சாவுக்கு தானம் பண்ணலை என்ன ஆச்சரியம்ங்கிறது யாரும் அள்ளிட்டு போக போகிறான் சொத்தன் நிறைய பூமி இந்த தஞ்சாவூர் ஜில்லாவில் எத்தனையோ பூமி இருக்குது இப்போ பிரபுக்கள் இருக்கா நல்ல வாழ்க்கை மனசு அல்ல என்ன பாதுக்களுக்கு பத்து பேருக்கு தானத்தை பண்ணிவிடுவோம் வேலை விற்றுக்கல இத்தனையோ வாழை குடும்பம் இருக்குது அவளை கூப்பிட்டு தானம் பண்ணப்படாதோ பண்ணணும் தொடல்ல அமுகம் இல்லை வேற என்ன தான் சொல்கிறது அவளே வருத்தப்படுறா இப்போ அப்படி பண்ணிட்டு கூடாதா தெரியாமல் போயிட்டேங்க இனிமே என்ன பிரயோஜனம் இனிமே கொடுக்க முடியுமா என்ன கொடுத்தா கவர்மெண்ட் அப்படின்னு போடுவான்னு சாஷ்டேன்னு வாங்கி விடுவான் நினை பார்க்க உடனே <i> விழுந்துடு <llanc> <unnecessary mazeorph> அழு ஆனா ஏன்னா உங்களை நான் என்னமே ஸ்பரிசிச்சு காவத்தால தொட்டா எனக்கு மண்டபடிச்சு போயிடும் குழந்தை இல்லாதவனுக்கு பிரம்மலோகம் இல்லை என்றாலே லோகம் தான் எனக்கு உண்டு கதறி நாள் கதறி நாலு கடன நீக்கி கணம் மூலம் நேதம் பார்த்த நாலு கடந்த ஜாபணி ப்ரமச்சரிஷிப்பே பிரிபாயுமாரி நூறு கடன்து வேதம் நாலு கடன் வியாசன் ஏன்னா வேதத்தினுடைய நமக்கு என்ன தெரியும் வறக்கிற போதே பிடிச்சிக்கணும் ஊர்ல வந்த உடனே என்ன கடன் ரிஷி ரணம் பித்ரணம் தேவரணம் ரிஷி ரணம் ரிஷிகனுக்கு கடன்பட்டு அது வந்து சுவாத்தியாயம் வேதாத்தியனம் வேதாத்தியனம் மூக்க பண்ண முடியல ஒரு பூசசூகமாக அத்தியனம் மன்னனும் நாலு வாக்கியமாகு சின்ன மந்திரம் தான் அது இல்ல திருமது மதுவாதாரத்தே அல்லது இந்த மூணு பிரச்சினம் காட்டகம் ஏகாம் அகிச்சோத்யோ பக்திங்க காட்டகம் மூணு பிரச்சினை சொல்லிவிட்டா ஷோத்ரி ஆயிடுவான் ஒன்னரை மாசத்துல சொல்லிவிடாமே மூணு பிரச்சனும் நல்ல குரு சந்தோஷமா இருந்தா அப்படி இப்படி இல்லாமல் போய் சொல்லியிருக்கா இதனால பிரம்மச்சரியத்தில் வேதாத்தியனம் பண்ணி ரிஷரணத்தை போகணும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய ஒன்று பண்ணி பித்ரணத்தை போகணும் சாதத்துக்கு ஒரு பையனை அவள் குடும்பத்துக்கு தயவு பண்ணணும் அங்க நாலாவது ரணம் சொன்னாள் வியாசர் அதுதான் ரொம்ப அவசியம் இது எல்லா ரணத்துக்கும் மேற்பட்ட ரணம் இது அப்படி பண்ணலன்னா அது பிரயோஜனம் இல்லை நாங்கள் இதுவாளியரோ அல்லது அரசே சங்கரை இதுவாளையரோ இவாலை பத்தியெல்லாம் கொண்டாடுறது காரணம் என்ன பல குடும்பத்தை ரட்சிக்கிறாங்க அவன் பேப்பர் ரிப்போர்ட்ல இருந்தான் வந்து இந்த ஊர்ல ஒரு ஒரு தொழிற்சாலைங்கிறது ஒண்ணும் தெரியும்னா அவளால சொன்னாள் அப்படி அவளுக்கு சொல்லணும்னு என்ன அவள் எல்லாம் ஒண்ணும் அவர்கிட்ட எதிர்பார்த்து பேப்பர் தரெல்லாம் எல்லாரும் வந்திருந்தா ஆத்துக்கு சொன்னா இன்னைக்கு தெரியவே இந்த ஜில் அவ ஆரம்பிச்சு இப்போ குடும்பம் அவளால பழக்கிறதுங்கிறாங்க மிகவான் சொன்ன ஒரு பெரிய தர்மம் இது புரியணும் எத்தனையோ காக்கா தன் குஞ்சை காப்பாற்றுறது அது மாதிரி நாமும் போய் கோவிலில் போய் நான் நன்னா இருக்கணும் என் மச்சன் அண்ணா இருக்கணும் மச்சினி என்ன இருக்கணும் என் இருக்கணும்னு சொன்னா கூர்வா எல்லாரிடத்துலையும் கருணை காட்டணும் அவசத்தி அவன் சேச்சம் ரட்சிதான் பந்துக்குள்ளே ரட்சிக்கணும் அதோட நுண்ணூட்டப்படாதுங்கிறது சாஸ்திரம் அதுக்கப்புறமும் கொஞ்சம் தாண்டி போகணும்னு சொல்றது அதுதான் புரியணும் மனசில் பந்துக்குள்ளே காக்கா மகிக்கிறது என்ன பிரயோஜனம் மிருகங்கள் எல்லாம் ரசிக்கலையோஸ்வால் நீலகண்டீஸ் காக்கா எல்லாம் நீ மிருகம் மாதிரி ஆயிடுறேன் பிறந்த பட்சி மாதிரி ஆயிடுறேன்னு கேட்டால் நீலகண்டீஸ்வால் எல்லாம் இருக்கப்படாது நாம அவங்களை அடைஞ்சதுக்கு பிரயோஜனம் எந்த காரியங்களை பண்ணனும் புத்தி அடைஞ்சதுக்கு பிரயோஜனம் புத்தியை உபயோகப்படுத்தணும் அது பண்ணலேன்னா பிரயோஜனம் இல்லை சொன்ன இந்த அபுத்திரனுக்கு லோகம் தேங்கு நடம் போகணுமே ஆயினாலே எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும்னு குந்தியை பார்த்து கண்ணுங்க நீருமா காட்டாள் பிரதி கல்யாணின்னு கூட்டாள் பத்னியே உத்தரவு கொடுக்கறேன் ஏதாவது நல்ல தபஸ்விகளான வேதமித்துக்கள் சாதுக்களான பிராமணான அடையணும்னு சொன்னால் எல்லாம் அந்த யுகத்துல தர்மமா இருந்தது இப்ப நம்ம கேக்குற போது என்னமோ இது குறவா அந்த யுக தர்மம் மனசுல மறக்காம வச்சுக்கணும் அந்த சாஸ்திரத்துல ஒரு நம்பிக்கை தெரிவானதுல விசுவாசம் இருந்தா தான் இது ரிஜுவா தோணும் இல்லாம அதுல ஏதாவது தப்பண்ணங்கள்லாம் வரும் கல்யாணி அடையணும் உத்தம பிராமணால் தபஸ்வியடத்திலிருந்து நீ புத்திர லாபத்தாடே நான் உத்தரவு கொடுக்குறேன்னு சொன்னாள் உடனே நமஸ்காரம் பண்ணி குஞ்சு என்னை இப்படி பார்த்து இன்னொரு புருஷன ஸ்புரிஷின்னு நீங்க சொல்லலாமா நமாமல் ஹசிதம் மசுமேசி ஸ்வீராஜீவோ மனசாண் நலம் சத்திரி விசிஷ்டோ உனவா இப்படி சொல்லலாமா இன்னொருமான மனமோ உள்ளவா உலகத்துல என் மனசுக்கு ஈடுபடுமா உங்களை பர்த்தா எனக்கு என்ன இப்படி சொல்லப்படாது கதவினாய் உடனே சொன்னாள் அம்மா நான் தப்பி சொல்லலே சௌதா போ புன் மித்துல வசிபிராம சௌதாசம் சூரியகுலத்துல ரூஜமத்துல ஆக காலம் காபியும் வெட்டியும் குடிச்சவரை தன்னவரா வசிஷ்ட பிராமணா மனுஷ மாம்சத்தை சாத்தி இல்ல ராஜா சௌதாசன் என்ன பாகம் நீங்க சாத்தி பண்றேன்னு விசாரிக்கல அவன் ராட்சசன் ஒரு மனுஷம் போட்டு வந்து சமயம் பண்றான் காதல யாரணம் அவனுடைய பிராதாவை கொண்டுட்டான் இந்த சௌதாசன் பெரிய சரித்திரன் அதுக்கு பதிலுக்கு பதில் இவனை பண்ணமுன்னா அவன் மனுஷம் போட்டு வேலைக்கு வேலை அதை நம்பி சாதுக்கள் சூரியவம்சத்து ராஜாக்கள் நம்பிவிட்டால் மனுஷிய மாம்சத்தை அவர் ஞான திருஷ்டினாலேயே மனுஷிய மாம்சம் எதையில வச்சிருக்கா சொன்ன சமயக்காரம் பண்ண தப்பு ஆறுதி சாதம்னு கேட்டார் உங்க அப்பா உங்க அப்பா சாதத்துக்கு சமயக்காரம் பேரு நீத்தம் சொல்லாம நீந்தான் சம வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்றான்னு விசாரிக்கணும் தெரியும் திருப்தி மூணு வருஷம் பிச்சர்களுக்கு தெரியும் திருப்தி திரவியில வட்சரம் திருப்தி பசுவுனுடைய பால் பசுவுனுடைய தைரியல சாதத்துல சாத்தா பசுவ நீத்தா ஒரு வருஷம் கிட்டிருக்கோரப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணுவானாதுன்னு சொல்லி இருக்கு இதெல்லாம் கொண்டு குடுச்சு கஷ்டப்படுவா சாதம் நிதி பிராபம் இதெல்லாம் பழங்குடியா ஒண்ணு கூட ஒரு பழங்கு சொல்றேன் தெரிஞ்சு நிமிட சாதம் பண்றதுன்னா முடியாது பரம்பரையா வந்து கரெக்டா சொல்லுவா சாதத்துக்கு நிறுவனமே பாத்தியார கட்டா சொல்லுவேன் பூசால கேட்டா என்ன தெரியும் இவங்க சாதத்துக்கு நீயே சாமா முள்ளங்கி வெங்காயம் புள்ளி புருண்டு முருகமுக்காய் எதெல்லாம் நிச்சயம் கூடப்படாதோ அதெல்லாம் போனேன் முருங்காய கூட சில பேர் சேர்த்துக்க மாட்டா தான் அது வேற விஷயம் அப்படி அவ்வளவு நிர்பந்தம் உண்டு ஏகாதசிச்சாவும் முருங்காயை தள்ளி வைப்பாரு கத்திரிக்காயை தள்ளி வைப்பாரு அப்படி இருக்கும் அது சாதத்துல தான் சேர்க்கலாமோதே சாதத்தில் இத்தனை நிர்பந்தம் இருக்கு நீ என்னமா பண்ணி சொல்லி ராட்சதன் அப்ப விடுன்னு உடனே அவனுக்கு கையில ஜலம் எடுத்தான் இவ்வளவு உபதேசம் பண்ண மந்திரம் அவன்கிட்ட இருக்கும் உண்மையும் ஷபிச்சு போடுறேன் நான் ஆரம்பிச்சான் ஜலத்தை எடுத்து ஜலத்தை எடுத்து மந்திரத்தை ஜபிச்சா கூட கூடாங்கிறது மந்திர மந்திர பலத்தினாலே பத்துனி ஒரு வந்து மலையிடிச்சா குரு சபிச்ச பாப்பி குடும்பங்கிற ஒரு கட்டப்பேரோட இருக்கட்டும் குருவை மகாபாதகிங்கிற பேர் வருவான்னா நம்ம குடும்பத்துக்கு நாளா இந்த ஒரு பாபத்தோட இருக்கட்டும்னா இளவ எடுத்து விட்டேனே என் மேல விடுங்க நான் போயிடுறேன் நான் நீ உத்தமியும் ஒன்னு நான் கொல்ல மாட்டேன் என் காலில் விட்டு நிறேன்னு தன்னுடைய ரெண்டு காலையிலேயும் விட்டா பூமியில எல்லாம் ஜீவராசி இருக்கான் எல்லா ஜீவனும் பூமியில இருக்குங்கிறது வேணும் வேணுமோ சயின்ஸ்ல படிச்சுட்டு அங்க எல்லாம் இருக்குங்களா விஷ்விரேணவா அசியம்தோனிந்தே தேவர்பன் அபே தேவாய அனமதி நுச்சே தேவத்தைகள்னா இங்க திருட சேனம் பண்ணமுன்னா நம்ம ஊருக்கு வந்தாலாம் இஷ்டத்தையை வச்சு பண்றது ரொம்ப ரொம்ப சமப்பட்டு நடக்கணும் எண்ணூறு பிரிவாளன் கண்ணன் ஜெயித்து ஆதரவான இந்த வயசுல வேதம் சொல்றாரு என்னவா சொல்றாரு சின்ன பையன் அப்படி சொல்ல முடியாதுன்னு அவன் வர முடியல பேச முடியல வேதம் சொல்ற போது ஒரு பதினெட்டு வயசு முகாவா சொல்றாரு பெருமை தான் அக்ோத்திரம் பண்ணி இருக்கேங்கிறார் என்னவா பண்றாங்க எனக்கே தெரியல சூத்திர மட்டும் பண்ணி அல்லது ஒரு வருஷமாவது பண்ணி அல்லது பன்னெண்டு நாள் ஆகுது அக்னிஹோத்திரத்தை மட்டும் பண்ணிவிட்டு ஜீவனை விடுந்தார் அதுக்காக லோக்கில் கூட சில பேர் பன்னெண்டு நாள் அக்னி பண்ணிவிட்டு நிறுத்தி விடுவார் ஒரு வருஷம் பண்ணலாம் மாசம் அப்படி ரெண்டு மாசம் ஒரு மாசம் ஒரு ஒரு ஆவத்தி பண்ணி பண்ணி கூட்டி பண்ணிவிடலாம் புஷும் சில பேருக்கு தாமிரபரணி எல்லாம் நினைக்கிறேன் சுவியாகனா இந்த மாதிரி நாங்கெல்லாம் எத்தனை நாட்டுக்கு போறோமோ என்ன இந்த வெளிக்காட்சியில சோமியாக முன்னிட்டு கூடலையே வெளிவா சமாளிக்கலையே மும்பாயில இருந்து கல்கத்தாவில இருந்துதான் வந்திருந்தா வந்தா எங்க எல்லாரும் வண்டி வாழ் ஆகினாலே அந்த இடத்துல நடக்கிறத பார்த்துட்டு இப்படி பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கேன்னு சந்தோஷப்பட்ட இரு ஒரு குழந்தைகள் பாடசாலை நடக்கிறது சுக்லயுர்வேதம் வேதம் கிருஷ்ணயுர்வேதம் இரு ஒரு குழந்தைகள் சொல்றா இப்போ நாலு அஞ்சு பையன்கள் வரையின்ட்டு இருக்காஷா இருக்கும் பையன் கிடைச்சா அதுவும் பெரிய ரத்தனம் கிடைச்சா போல இருக்கு வைஷ்ணவ பையன் கூட ஒரு பெயன் உபநீனாக இருக்கா வெள்ளிக்கிழமை இங்க வரும் உபநிச்சு சவாலோ எல்லாம் கிடைச்சா போகும் பாடசாலைக்குன்னு இருக்கு பையன் அனுப்புறேன் பாடசாலைக்கு வேதத்தை ரட்சிக்கணும் கொஞ்ச நாள் போனா வேதம் காக்க முடியாது அமெரிக்காவில் காக்கணும் பையன் அனுப்புகிறாங்க ராஜாஜி எனக்கு அமெரிக்காவுக்கு அனுப்ப இஷ்டப்படுது நம்மளே வேதத்தை சொல்லி எது ஒரு ஒய்யா இருக்கிற அமெரிக்காவில் போய் கஷாப் கடைது எல்லாம் வைக்கணும் இல்ல அதை நினைச்சா பயமா இருக்கு அதை சொன்னாலும் அவள் எல்லாம் வருத்தப்படுவார் நிர்பந்தம் பண்றாள் நம்ம கவர்மெண்ட் டேப்பி கார் பண்ணி வைக்கணும் பாகவதே டேப் கார் பண்ணிவிட்டாள் பாகவத சொல்லிவிட்டேன் சப்தமா பிரவாகமா ராமாயணத்தையும் சொல்லிவிட்டேன் அப்படியே வச்சிருக்காரு மகாத்மா காந்தி பேச்சு எல்லாத்தையும் வைக்கிற இடம் ஒரு உடம்பு இருக்கா யாம இருக்குமா அப்படி வச்சிருக்காரு அயோத்தியா காண்டத்தை அஞ்சு நாள்ல சொல்லணும்னா அல் இந்தியா ரேடியோட அதையும் பண்ணி வச்சிருக்கா வேதத்தையும் இப்படி சொல்றோம் என்றாள் அதுதான் பயமா இருக்கு வேதத்தை போய் இப்படி அவசியமான இடங்களையாவது சொல்ல முடியும் அதுவும் எஜ்ஜத்தில் மந்திரத்தில் ரொம்ப விசுவாசம் வாழ்க்கலாம் ராதாகிருஷ்ணன் அதுல ரொம்ப ஒரு திருப்தி ராதாகிருஷ்ணன் நாராயணியை பாராயணம் பண்றாள் இந்த இதுல கண்ணாபரேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு செட்டை அனுப்பிச்சேன் நாராயணியை விடும் எழுதினா ஒரு செட்டை அனுப்புகிறோம்னா ரெண்டு செட்டா அனுப்பிச்சேன் செய்து போட்டு நிச்சயம் ஆபரேஷன் ஆனது இருக்கா சோக்கியமா இருக்கேன் நாராயணி பாராயணம் பண்றேன் கல்வியில பிரத்யட்சம் அவசியம் நிச்சயம்மாவது படிச்சு குருவாயிருப்பது நமஸ்காரம் பண்ணணும் பதாளாஞ்சுல பதினாறு கல்வியோட பிரகாசிக்கிறார் எல்லா கோவிலையும் சுவாமி இருக்காரு இல்லாம இல்ல இந்த பல்புல எத்தனை வித்தியாசம் இருக்கு நூறு அறுபது எங்கிரல் முப்பது எங்கிரல் இருபது எங்கிரல் அப்படின்னா இருந்தா இருபதுனாக்க தெரியல இருக்கு தெரியல நூறு இது போட்டாக்க ஜெகத்தெல்லாம் இட்டிக்கிறது ஒரே அது மாதிரி சுவாமி இல்லாம இல்லை எல்லா கோவிலையும் இருக்கா ஆராதனம் ஆச்சாரம் பாவனை சாது சமாதமம் இதுகள்னால வேறுவது கலை ஆச்சாரியால்னாலே கல்பிதமான பூஜா கிரமம் இன்னைக்கு அந்த பூஜை ஆதிசங்கரனுடைய பரம்பரையில் சொன்ன கிரமப்படிதான் பூஜை நடக்கிறது அவ சொன்னபடிதான் நடக்குது குருவாயூர்ல அதனால மகாட்சேத்திரம் அதனால என்ன ஸ்தோத் நாராயண ஸ்தோத்திரம் அதே மனசுக்கு வந்தால் குருவாயூர் பெருமையை மக்கள்லாம் உணர்ந்து நாராயணித்து நிச்சயம் அஞ்சு ரெண்டு ஸ்லோகம் ஒரு ஸ்லோகமாவது படித்து குருவாயூர் நமஸ்காரம் மூவாயிரத்து நடந்தூர் அஷ்டோத்தரம் வியாழக்கமையின் குருவாயிரத்து அஷ்டோத்தரம் வெறுக்கி சென்ற புத்தகம் அஞ்சு அப்படியே அர்ச்சனை பண்ணணும் என்னுடைய பிரசாதம் பரிபூர்ணமாக எல்லா குடும்பத்துக்கும் வேணும் கணிபத்தில் ஒரு குழந்தை ஏழு வயசு மட்டும் பேசிட்டு இருந்த பையன் அப்புறம் பேசல பத்து வயசாச்சு மூணு வருஷம் பேசல டாக்டர்கள்லாம் தூக்கம் ஒன்றும் இல்லைங்கிறார் மூலையில் ஏதாவது இருக்கணும்னு மூளை மாற்றாலும் ஒன்றும் இல்லை பேசலையானா உடனே கவலைப்பட்டு மாதாபிதாக்கள் குருவாயூரில் வந்து பஜனம் இருந்தார் மூணு மாதம் அனுகூலம் நாளைக்கு ஊருக்கு போகிறதுன்னு தீர்மானம் சொப்பனம் குருவாயிருப்பன் வந்து ஒரு தோட்டத்திலே மங்களா தோட்டத்திலையும் மேலக்காரன் குரங்க சுட்டு அது நீ சொல்லி சுட்டு அவன் நீ சொல்லாம குரங்க சுடுவது பார்த்தா சுட்டு பண்ணணும்னு தோணும் பூனை அப்படிதான் காதிகி வச்சிருந்த பால பூனை குடிச்சிட்டு போட்டுருந்தான் அதை வந்து வரும்போது மஸ்காரம் சொல்லணும்னு தோணும் சம்பாரம் பண்ணோம் தோணும் அந்த சமயத்துல கோபத்தை அடக்கிக்கிறதா சத்தி அதுதான் உஷதி ஞானே மௌனம் க்ஷமாக தியாகே ஸ்ராயா குணா குணானுபந்தித்துவாதி தசிய சப்பிரசவாயுவார்க்கிட்டுதான் அதனால தொண்டையை அடப்பட்டு போயிடுது ராமக்ஷேத்ரங்களுக்கு திருப்பியார் அங்க அணுவ சஞ்சரிக்கிறார் அங்க போய் பஜனம் இருக்காள் சொப்பனம் கண்டதே உடனே லாரியில சவாலா அடிபோன்னு தெரிய பிரபுவார் வரட்டாங்க போயிட்டார் அங்க போய் மூணு மாசம் இருந்தார் ஒன்னும் நான் கண்டா சொனம் ஏதோ சேட்டு போயிட்டா ஏதோ கண்ட போலந்தையா அத்துமா இருக்கேன்னு நாளைக்கு ஊருக்கு போறதா தலைமுறை பத்து பணிக்கு அங்கே கோவில் ஒரு அப்படியே வந்துட்டு பரப்பிடணும் உட்பான் இருக்கா அப்பா அப்பாண்ணா இந்த பையன் எடாண்ணா குரங்கு வந்து குங்குமம் துளசி கொடுக்குறதே அப்பா இருந்தார் ஏதோ கொடுக்குறது என்ன கொடுத்தா வாங்கிக்கலாம் என்ன வாங்கிக்கிறான் கை குங்குமம் குரங்கு இவருக்கு தெரியலே கையில் துளசியும் குங்குமமும் தெரியுது உடனே எட்டு நாள் அதுலேருந்து திருப்பியார் ராமனை பார்க்காதவன்னா இந்த குழந்தைய பார்க்க வேண்டாம் லட்சம் பேர் ஊர்வலத்துக்குள்ள என்னமா நூற்றி சூழ்நிலை போடலையில அப்படின்னு லட்சம் போட்டா வேற பார்க்க வேண்டாம் உடனே எனக்கு நாராயண ஸ்தோத்திரத்தில் எழுதியிருக்க இந்த நிகழ்ச்சிகள் நடந்ததெல்லாம் குருவாயிருப்பதற்கும் திருப்பியாருக்கும் சம்பந்தம் இருக்கு பத்து மீட் தான் கேத்திரம் இங்க ராமனுடைய சன்னிசி குருவாயிருப்பனுடைய சன்னிசி பகவானை உபாசிச்சு உகனா போகவே மாட்டாள் நிறைய தோஷனும் வர்த்தம் அவிஷதி கதாச்சன தெய்வத்துக்கு செஞ்சு உகனா போகும் அம்மா வந்து அனாமதமான ஸ்தலம் ஒரு ஜீவனாவது மறிச்சாத இடம் இல்லையா ஏன்னா ஒரு வரும்போ ஒரு பில்லாவது காஞ்சி போயிருக்கு பில்லுக்கு உயிர் உண்டு செடிக்கு உயிருண்டு ஒரு ஜீவன் மரிச்ச இடம்னா அது வந்து ருத்ரபூமி கிடமானம் அதனால அத்ஷயனம் பண்ண இடம் கிடைக்கல தே தேவ ஏ சத்யூர கண்ண மூடினாள் தியானம் ஒரு எஜுசு ஒரு மகாமந்திரம் அவளுக்கு ஆகாசத்திலே சப்தங்கள்லாம் ஆகாஷத்துல இருக்கு சப்தகுணம் ஆகாசம்னு சொன்னதை பிரியாசம் பண்ணா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ அவன் ஏன்னா இந்த கம்பி இல்ல தந்தி இல்ல வந்ததுக்கு அப்புறம் இந்துக்கள் சொல்றது ரொம்ப சரிதான் சப்தம் ஆகாசத்தினுடைய குணம் தான் இன்னைக்கு ஊப்புக்கிறான் அதுக்காக அவன் உப்புத்துக்கிட்டா இன்னைக்கு நாம ஆமாங்கிறது இல்லைன்னா இல்லைங்கிறது அவன் பித்திருக்கள் இல்லைன்னா அமைந்தி சாதம் அசத்தனமா பண்றான்னா இப்போ பித்திருக்களை நேர பாக்கலாம் இன்னைக்கே நாமே பித்தக்களை ஆயிடலாங்கிறான் அதுக்காக இனிமே நான் அவன் காக்குறதா அவன் சொல்றபோது உட்டுறது சாதத்தை மறுபடியும் அவன் அது வழக்கம் இல்லையா நம்ம மட்டும் நம்ம தெரியவாழ் சொன்னதான் வர்றது அப்படிதான் வழக்கம் அது மாறதே இல்லை இந்த கண்டுபிடிச்சா அந்த மந்திரம் கிடைச்சது அதை கொண்டு ஜலத்தை வாரி அடிச்சா அபே தபி தபி தோ ஏதா மந்திரம் சொல்றா பாருங்க அதுல என்ன கிடைச்சதுன்னா இது கீழே ஜலத்தை வாரி அரைச்சுட்டா அந்த அனாமிர்தவை பதிக்கால இடமா ஆயிடுதலுத்தமான அனாமிரி அனாமிருதமான சொல்ற இது மாதிரி ஜீவராசி எங்க பார்த்தாலும் இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாம சின்ன சின்ன கிருமிகள்லாம் கூட இருக்காங்க அது மேல விட்டா அந்த ஜீவனை கொண்ட தோஷம் வந்துவிடுமே என் காலயே விட்டுக்கிறேன்னு நம்ம என்ன பண்ண சவுதாசன் வசிஷ்டரை சபிப்பதற்காக எடுத்த ஜலத்தை எடுத்து ரெண்டு முழங்காலும் கேட்டு உடனடுறாரு இரண்டு முழங்காலங்களும் அழுகி போயிட்டு அதனால கல்மாஷபாதம் அவனுக்கு பேர் வந்தது பன்னெண்டு வருஷம் ராட்சசனா போட்டாள் இந்த பத்னி கூடவே ஓடினாள் கூடவே ஓடினாள் ராட்சசனா போன போதும் அதான் தேவி சொல்ல போறால் சீத்த சுந்தரகாண்ட சொன்ன சௌதாசம் அதயந்தீவ் சதரம்யத ராமனையும் நான் அஞ்சினவாள்னு சொல்றாள் அதுக்கு திஷ்டாந்தம் பதினோரு பதிவர்தைகளை சொன்னாள் சுந்தரகாண்டத்துல அந்த பதினோரு பிரதிவர்தையும் கஷ்டப்பட்டு பர்த்தாவை அப்படி ஜோடி சேர்த்து அது மாதிரி தசாமி சுவாகுவரம் ராமம் பதிமனோ சுவாமிய தீனம் சொல்லிவிட்டாளா இந்த ராட்சசிகள் ராமன் தீனண்டி ராகவம் கிருபணம் தீனம் ஜத்வா ராவணமா ராமன் தீனம் ஏழே அவனை உட்டு ராவண பஜினாலான் ராட்சசிகள் தேவிக்கு அது தாங்கல் நியாயம் பிரபுவ சொன்னா நான் பொறுக்க மாட்டேன் என் பிரபுனோ அவன்தான் எனக்கு தெய்வம் அவன் தான் பர்த்தா அவனை ஒட்டி மனசு அந்தந்த அசையாதுன்னு சொல்லி ஒரு பதினோரு பதிவு தவிர பேரை சொல்லி அவளை போல நானும் வந்து என் ராமன் அண்டின வழிநாள் அதுல இந்த மதையும் தீவச்சு மதையன் தீவினி சகலம் பதிவர்த்தர்கள் பேரை கேட்டுட்டா போதும் சோமங்கல்யம் வைதவியா பதினோரு பத்தி வாரி குச்சி விட்டால் சீத்தை அவா அந்த கோஷிக்கு தானே அக்னி யாகம் பண்ணுவாளுக்கு அந்த கோட்சி தெரியும் வேதாத்தியம் பண்ணுவாளுக்கு அவா கோட்சி தெரியும் வியாபாரிகளுக்கு அந்த கோட்சி தெரியும் சினிமாவில் நடிக்கிற அம்மாக்களுக்கு சினிமா அம்மாவெல்லாம் தெரியவாள் பதிவாத்துக்கு இவாள் எல்லாம் புரியுவாள் எப்படி அந்த கோஷிக்கு தான் அது புரியும் தெரியுமோ நாம் எல்லாத்தையும் நாம் கண்டுபிடிக்க முடியுமோ தெய்விகிட்டு தான் தெரியும் பதினோரு பதிவர்த்தகளுடைய பேரை சொல்லி பன்னோராவது பதிவர்தையா தம் பக்கத்துல சொல்றதை சொல்றாய் மனோரதீ சொல்றாய் நலச்சரித்திரம் வரப்போகுது இங்க நடக்க போறது கார்க்கணும் ஷட் கிரக யோகம் இந்த ஆடி மாசத்துல ஆறு கிரகம் சேர்றது அங்க அருகன் முருகன் சூரியன் சந்திரன் சுக்ரன் அப்படி ஆறு கிரகம் ரொம்ப கிரகி சமஸ்தூபானுங்கிறார் ரொம்ப தோஷம் சொல்றா என்னெல்லாம் வருவோங்கிறார் பெருங்காத்தடிக்கும் மேகத்தை போய் கெடுக்கும்கிறார் ராஜாக்களெல்லாம் அழிக்கும் சொல்றா இந்த தோஷங்கள்லாம் விலகணும் ராஜ்யமும் நல்லா இருக்கணும் ராஜ்யகாரம் பட்டவாளாம் நல்லா இருக்கணும் என்ன வாழை உத்தா என்னமே வேற என்னமே அப்புறம் வரவன் இன்னும் பூக்கரியா இருந்தாலும் நான் என்ன பண்றது இப்போ ஏதோ நிலவாடா இருக்கா ஏதோ சொன்னா காதலியா வாங்கிக்கிறார் அப்படி உள்ள வாழை விட்டுமே என்ன பண்றது காட்சி பாரம் நடக்கணும் பாருங்கள் அவங்க கஷேமாயிருக்கணும் பிரார்த்திக்க வேண்டிய பொறுப்பு நம்ம அதெல்லாம் உண்டு அவன் நல்லா இருந்தா தானே தேசம் நல்லா இருக்கும் அதெல்லாம் நாம் பிரார்த்திக்கிறதுக்காகத்தான் எல்லா காய்களும் பண்ணணும் அதுக்கு நலச்சரித்த ஸ்ரவணம் ரொம்ப பெரிய லாபம் பெரிய பாக்கியம் அது பின்னாடி வரப்போகுது என்ன நோட்டீஸ்ல பார்த்ததுதான் தெரியும் அடையே அதுக்காக பத்திரிக்கை தனியா போட்டிருக்கா ரொம்ப அழகான முறையில் ஏற்பாடு பண்ணி நடந்துட்டு பக்காளுக்கு விபரம் புரியும் பார்த்தா என்ன பண்ண அவன் கூடவே கூறினாள் மதையின் சௌதாசனோடபோதும் ஒரு பிராமணனை போய் போய்விட்டார் அவர் காட்டுல ராட்சசனோடு பத்னி வருஷம் தான் மண்டபடி போய்டும் பன்னெண்டு வருஷம் ஆனதே உங்களுக்கு ராட்சச பாவம் போது பன்னெண்டு வருஷம்னாலே உடனே பத்னி தன் தான் கிட்ட வராதா ஏன் சொத்தா மண்டபடிச்சு போடும் நீங்க ராட்சச பாவத்தை அடைஞ்சபோது தெரிவாள் வாக்குகள் நம்பிக்கை சரி வந்தேன் என்றால் அப்போ வசிஷ்டருடைய அனுகிரகத்துல புத்திர ஜன்மணிம் தீ ஜிம் வசிஷ்டமி தினஸ்ருதம் வசிஷ்டருடைய சம்பர்க்கத்தால குழந்த பிறந்ததுன்னு நான் கேட்டிருக்கேன் கதை சொல்லி அங்க இருந்து பெகன் மூலகனுடைய புள்ளகான் ஐடவிடன் ஒருத்தன் ஐடவிடனுக்கு ஒரு புள்ள அவன் அந்த ராமனு தேவா தசர்தான் தசரதன் பேருமே பேர் காந்தி பேரு வச்சுக்கிறான் காந்தியை ஆயிடுவான தசரதன் ஒரு பிள்ளை அவனுக்கு விஸ்வசகன் ஒரு பிள்ளை விஸ்வசகனுடைய புள்ள கட்டுவாங்கன் கட்டுவாங்கனுடைய பிள்ளை ஈர்கபாகு ஈர்க்கமாக பிள்ளை ரகுடைய அஜனுடைய புள்ள தசரதன் தசரதனுடைய புள்ளதான் ரங்கநாதன் ராவன் அவன் ரொம்ப சுவாமிக்கு கட்டின தலைமுறை இந்த லட்சுமகிறவன் லட்சுமகன்னா எப்படி ஒரு வருஷம் கர்ப்பமா அந்தம்மா கல்லால கிரிச்சு விடுத்தாளா குழந்தைக அதனால அஸ்வகன் பேர் அவனுக்கு வசிஷ்டிலிருந்து குழந்தை படம் கருவப்பட்டிருக்கேன் அதையும் தவிர்த்து எங்க ஜென்ம எப்படின்னு உனக்கு தெரியுமே ஆடா பாண்டும் என்ன ஆர்ஜமும் பாருங்க வம்சவயே வியாசவணத்துல இருந்த நாங்கள்லாம் பிறந்தோம் நாடாம் பாண்டு இது உனக்கு தெரியுமே நாளாம் அஸ்மா கபிதே ஜன்மேதம் கமலே கணே கிருஷ்ணத்வை பாயனூரோ வம்சவே தூவம்சம் போயிடும் நீ இப்படிங்க வம்சம் போயும் சொல்லி எங்களை வியாசமே நினைச்சா மாட்டேன் விடலாம் எல்லாத்தையும் விட்டு பண்ண பிரதிஜையை விடமாட்டேன் சொன்னார் ரெண்டு நோக்கத்தையும் விடமாட்டேன்னு சொல்லிவிட்டார் அப்புறம் தான் வியாசர கொண்டு உற்பத்தி பாண்டூருடைய உற்பத்தி பாண்டவாளுடைய உற்பத்தி இதெல்லாம் இந்த சித்திரங்களை போய் சொன்னாள் எங்களுடைய தெரியும் ஆகினாலும் நீ பாதகமில்லை உத்தம பிராமணி நீ குழந்தை அடையணும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு நான் சின்ன குழந்தையா இருக்கிற போது பிறந்தாதுல கல்யாண ஆரத்துக்கு பின்னாடி பெரியவாழ் வந்தா என்ன அவள் சொல்லி அப்பா சொல்லுவாள் எங்க ஒரு பெரிய தபஸ்விக்கு சிசுடன் பண்ணினேன் அவ அனுகிரகம் பின்னாடி உனக்கு ஒரு கஷ்டம் வரும் அதுக்காக இப்பவே ஒரு உபதேசம் பண்றேன் ஐம்பது வருஷம் கழிச்சு பார்த்தா வட்டியும் கட்டியமா ஒரே அடியா வளர்ந்து நிற்கும் அவன் அப்படியே இந்த ஊர்ல இருக்கிற பங்களாவில் பத்து தேங்காய் பிள்ளையில போட்டு மெட்ராசுக்கு போட்டுவாள் நாலு வருஷம் கழிச்சு வந்து பாப்பாள் ஒரே அடியா கப்பும் களையமா கொட்டி கிடக்கும் தேங்காயும் அது மாதிரி அனுகிரகம் அப்படித்தான் என்னிக்கோ அனுபவம் பண்ணிருப்பாள் உபயோகப்படும் யுத்தூ உகிரணம் தௌூடன்துர்வாசம்விலோ தனதிதார அப்பா அவருடைய குழந்தையா இருக்கிற போது பரம உகிர தபஸ்மியான துர்வாசு வந்து நாளின் காசுல இருந்தாள் அவருக்கு பண்ணினேன் அவர் எப்படிப்பட்டவர் பரம கோபிஷ்டர் உகிரம் பரிகரம் தத்து அவருக்குமத்தை சேர்த்த முறையும் அந்யாதது ஒண்ணும் அவர் ஆரையா கோவிச்சு வளர்த்தார் அப்படிப்பட்டவரும் பண்ணுவேன் என்ன பண்ணிட்டா தெரியுமா அபிசாரத்தோட ஒரு மந்திரத்தை சொல்லி அபிசாரம்னா தேவதா தர்ஷன சாமர்த்தியம் ஆபாரம் பண்ணிவிட்டாங்களை தெரிவிச்சு கொண்டு போய் பிரவேசம் பண்ணி படுறது அது அவ குடும்பத்தை ஒழிச்சு அப்புறம் மந்திரவாதி குடும்பத்தை வந்து சாப்பிடுவோம் அடங்கலான மந்திரங்களை எதிர்த்து ஒரு காஜியா பண்ணுவாங்க இந்த ஆபிகாரமான கர்மாக்கள் பரவத்துக்கே வாங்க அச்சுக்கமான அவன் கட்டாட்சம் மேல முடிந்துதான் போடும் வச்சிருச்சேன் பெரிய கவசம் தெரியாது ஆபிகாரம் முடிஞ்சு சொட்டுல கண்ணுலியும் படாது எங்கையாவது ஆபிஜார மன்றத்துல ஆடு கோழி விதி அப்படி சொல்லி உப்பு இல்லாத வடகிழமை தொந்தரீ எந்த காரியமா இருந்தாலும் தப்புதான் அந்த மந்திரத்தை நீ எந்தெந்த தேவத்தையை நினைச்சு ஜபிக்கிறியோ உடனே இந்த தேவத்தை நீ இருக்கிற இடத்துல எம் எம் தேவம் மந்திரிஷி அகாமோ சகாமோ வாகைஷதி எந்த தெய்வத்தை நீ வரணும்னு தியானம் பண்ணிட்டு ஜபிக்கிறையோ அந்த தெய்வத்துக்கு இஷ்டம் இருந்தாலும் சரி இஷ்டம் இல்லாத போனாலும் சரி ஒரு காரியத்தில் அந்த தெய்வம் ஈடுபட்டாலும் உங்க வந்தாகணும் அதனால உனக்கு புத்திராபம் உண்டாகும் உன் வம்சம் வழங்கும் அனுகிரகம் பண்ணி அந்த மந்திரத்தை ஜபிச்சு குழந்தை பெறேன்னு சொன்னார் வாண்டூட்டேன் என்ன பண்ணினா குழந்தை கன்னியா பருவம் கூட கொட்டிக்கலாமோ ஆனா இவருக்கு அந்த மந்திரத்தில் பிரார்த்திச்சிட்டு ஜபிச்ச உடனே சூரியன் வந்து ரூமுக்கு புராணந்தரத்துல காது வழியா பிற சோகம் சொன்னே பிரச்சபிற்கும் கன்னிக்கையே ஆயிட்டுதான் சொல்றாள் இந்த கர்ணன்னு பேர் வந்தது காதுல இருக்கிற குண்டலத்தை தானம் அதனால கர்ணன் பேர் வந்தது இந்த காதுனால பிறந்தத்தனால இல்ல ஒரு வேதியும் உடனே இதுக்காக கையாலே அச்சடிக்க பசங்கிறதுக்கு ஆளு இல்லை இப்போ அப்படி இருக்கு பெரிய புண்ணிய கிரந்தம் மகாபுணியம் மஞ்சூஷன் சொன்னால அவன் சொன்ன சொன்ன மஞ்சூஷா அஸ்வனியா ஜலே உச்ச ருதீ கு திருணு வாஜரு குந்தி அழுது பிண்டே நான் சொன்னாடோ குந்தி அதை சொல்றேன் கேளுதீ குந்தி ஞானிவா தட்சு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அந்த குழந்தைய பொட்டி திறந்து வச்சு பார்த்து சொல்லி அழுகாளாம் என்ன சொன்ன அஸ்வசி தேர்த்தியே புத்திரேவூதே தத கோயතරस्ये சிவாசே பந்துபந்தான மாசதே பரிபந்திநா சிதாஸ்வாம் 파துதல்வத்ர ததத தபံவரம் முன்னுலகத்துல இருக்கு தெய்வங்களونو ఋஷிகణం உங்க அப்பா ரஷிக்கணும் சூரிய பகவான் உன்ன ரட்சிக்கணும் நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் ரட்சிக்கணும் சொல்லி சர்வ தேவத்தை வேற சொல்லி ஆதித்யா ருதிரா விஸ்வேவா பருத்திரி சதீஸ்வரா ஆதித்யாவசவோருவாத அஷ்டம சுக்கள் ஏகாத சப்த மருத்துக்கள் அஸ்வினி தேவர்கள் அஷ்ட திக்பாலகர்கள் எல்லாரும் ரட்சிக்கணும்னாராம் தெய்வத்தை தான் முகன்றது தான் இப்ப புரியலம் பூர்வம் நினைக்கிறாள் அனுகிரகம் தான் க்ஷேமத்தை கொடுக்கும் எத்தனை ராஜ்யம் எத்தனை வசதி இருக்கிற குருக்கி சர்வ தேவதைகளையும் பிரார்த்திச்சானா நாமெல்லாம் எப்படி உபாசிக்கணும் தேவதா பிரசாதத்தை எப்படி அடையணும் ஆண்களை அனுகு அழகி காட்டணும் எல்லாருக்கும் அவசியம் புரிஞ்சுக்கணும் கல்பயசிஷித புத்தியசிவா கோயித்திவர்ம கண்டபூஷித்தம் புரக்கமோ காதிலே போற போது சம்பாபுரின்னு ஒரு பட்டனம் விஷயம் தேரோற்ற வாழ்டைய ஜாதி எல்லாம் குடி இருக்கிற தேசம் அந்த தேசத்துல அந்த துறையிலே போச்சு இந்த தங்க அஸ்விய மன்னூ நர்மையமுத்த விஷயம் பராமனு சம்பாபுரியு பட்னம் சூத்த தேசம் அது தேரோற்ற வாழ் இருக்கிற குடி இருக்கிற தேசம் அங்கே கங்கையை போச்சு அஞ்சு மணிக்கு புத்திரகாமனாகி ஒரு தேரோட்டி அவன் சூத்தன்னு சொல்றத வாழை பத்னியோட கூட ஸ்நானத்துக்காக வந்தான் ஸ்நானத்துக்கு வரும்போது இந்த கொச்சி கிடச்சிது தலையை ஸ்நானம் பண்ணிவிட்டு தலையை தூக்கினான் கொச்சி கெடைச்சிது ரெண்டு பெருமாள் எடுத்து பார்க்குறான் உள்ள காரணம் அப்படியே தன்னியம் தீவில் கடிச்சது தன் குழந்த குழந்தையான்னு நினைச்சு கொடுத்தான் எடுத்து போய் வளர்ந்துட்டான் அங்கக்காக வளர்ந்தான் அதனால தான் தேரோட்டி மகன் தேரோட்டி மகன் புலவர்கள் சொல்லுவார்கள் கண்ணனுடைய பிறப்பாவது பின்பு தெரிந்தது கம்பருடைய பிறப்பு இன்னும் தெரியலே கம்பர் ஆருக்கு பிறந்தால் எந்த ஊர் என்னன்னு சொல்லலை நீங்க உங்களை எங்களாம் திருவெந்தூர்னு தேரவெல்லூர்னு அந்த ஊர்ல எங்கூர்லாம் பிறந்தாங்களா அது எல்லா இது சில அடையாளங்களா இருக்குன்னு சொல்றாங்க அதை இல்லைன்னு சொல்லவில்லை எல்லாரும் எல்லாம் சொல்லிக்கலாம் கண்ணனுடைய பிறப்பு பின்பு வழியாயிடுது பாக்கி கம்பருடைய பிறப்பு இன்னும் வெளியாகலைன்னு சொல்றது அப்படி கண்ணன் அங்கு போய் வளர்ந்தான் இந்த சரித்திரம் திருப்பி இதை மனசுல வச்சுக்கிட்டு துன்ச்சி இதை சொல்லாம பாண்டுவோன்னு நடத்தினேன் உடனே இப்போ எந்த தேவத்தையுடைய பிரசாதத்துல நாங்கள் குழந்தை அடையணும் நீங்க சொல்லுவோம் தர்மம் தான் இயற்கை கொடுக்கும் உலகத்துக்கு கஷேமத்தை கொடுக்கும் தர்ம தேவத்தையை கூப்பிடு உடனே குந்தி பிரபுப்பால் நன்றி சந்திரத்தை ஜெபிச்சாலா ஏகாந்தோ ரொம்ப தந்திர ஜெபத்தி பகவதி அண்ணாமோ ஒரு ஒரு தரித்திர தூக்கத்துக்கு ஏகாந்தம் வேண்டி இருக்கு ஒரு தரித்திர சின்ன தரித்திர தூக்கத்துக்கு ஒரு சாமியை பூக்க சொல்ல வேண்டியிருச்சு ஒரு இது வீடு மரபு வைக்கிறா பாருங்க வைங்களாம் வேலை இந்த கண்ணாடி கதை ஒரு இதை போடுங்க நம்ம நாண் எல்லாம் ஒன்னாலும் குழந்தைகள் உடனே போட்டு பண்ணுவோம் தானே இங்க பிரபலம் பண்ண முடியும் அதனால் அவளுக்கு அந்த கவலைவாருங்க உடனே போய் சொல்கிறா அவன் உடனே பறக்கிறா சாமியார் எனக்கு போய் சொல்லாதேன்னு அவர் ஓடுற ஓட்டத்தை பார்த்தா சுயே ஒன்று போடுறாருன்னு சொல்லியா இருக்கு அவரே ஓடுறா வேலைக்காரர் இருக்கா சீவனுங்க கொண்டு வச்சுருக்கா வேலைக்காரன் அவன் ஜீனமே அவள் நானே ஓடுறேங்கிறான் இப்படி ஒரு தரித்திர தூக்கத்துக்கு ஏகாந்தம் வேண்டியிருந்தாள் பரமசுகம் இந்த தரித்திர சுகம் நித்திரே இதுக்கு ஏகாந்தம் தேவையாக இருந்தால் பரமசுகம் சிம்மத்தியானம் அதுக்கு ஏகாந்தம் வாண்டாமோ அதனால தான் நரசிம்மத்தை போனது வைதத்தை பட்டாணி கடையில கடையா எதமே இல்ல ரகசியமான அதுக்குள்ள ஒரு காற்று மாதிரி சுகம்ல சின்ன சுகத்துக்கெல்லாம் ஏகாந்தம் தேவையா இருந்த சுகம் பகவன் அனுபவம் உள்ள சுவாமி பார்க்கறதுக்கு ஏகாந்தம் ரொம்ப தேவை அந்த ஏகாந்தம் இல்லாம தியானங்க பாதி பைக்கியமா போயிட்டு ஐக்கியமாக போடு பாருங்கள் ஆறாவது சதம் முடிவோம் தியானம் பண்ணும்போது இப்படி மந்த் ஒரு நரம்பு குடச்சிடும் உடனே பிரேவ் கட்டு போயிடும் உடனே கீழ்ப்பார்த்தோம் ஹாஸ்பிட்டல் கீழ்பார்க்கறதுக்கு ஒரு ஹாஸ்பத்திரி இருக்கு அதனால நான் வரது இல்லை அதை சொல்றது போய் அசட் எல்லாம் போய் புரியணும் அதனாலே இந்த இது பாதி பைக்கம் இந்த மந்திரஜபம் இந்த தியான் இந்த அசட்டு பிராணாயாமத்தால் வந்து உபத்ரவமே தான் குருக்கொள்கிறதும் உபதேசங்களை பெறணும் உள்ள மகாந்தள போய் காக்கணும் ஆமாயியாக பண்ணணும்னா அது விபரீதமாக ஆச்சாரியா போய் சேவிக்கிறது தெரிவிக்கிறது ஒரு உபிஷத்து அஷ்டோத்தி ஆச்சாரியால் அதுக்கும் பாஷ்யம் பண்ணி இருக்காபனிஷத்தை பண்ணிருக்காரு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணிருக்காங்கன்னா அது எத்தனை விஷதியா இருக்கணும் அதுல சொன்ன ஒரு மனுஷனா மூணு இருக்கணும் அவனுக்கு என்ன மூணு நல்ல பெரிய ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தினால பிரதிபாத்தியமான தேவத்தை எல்லா ஆச்சாரியர் இந்த மூணு இருக்க முடியாது இந்த மூணு இருந்தால் எத்தையும் தத்தையோ லோப்பாகனால மூணு லோகமாக அவங்க கையில் எடுக்க முடிஞ்ச ஆச்சாரியன் மந்திரம் மந்திரத்தினால பிரதிபாத்தியமான தேவதை இது இருந்ததுன்னா நமக்கு உத்தரவுடைய தெய்வம் தேவையில்லை பகவான் அனுகிரகம் கூடவே இருக்கும் எல்லா உலகமும் நமக்கு அனுகூலமாக இருக்கும் ஆஜாக்கள்லாம் நம்ம தேடிக்கன்று ஒருவாள் நாம் போய் பார்க்க வேண்டாம் நம்யா ே எல்ல மந்திரங்கள் ஜபிக்கணும் தர்மதேவத்தையின் ஜபிச்சானாம் ஜபிச்ச உடனே என்ன மந்திர மந்திர பலத்தினால ஓடி வந்தது தர்ம தேவத்தை ரூமுல வந்ததே என்ன நமஸ்காரம் பண்ணாள் தர்மதேவத்தை அனுகிரகம் பண்ணி கர்ப்பம் ஏற்பட்டது தர்மபுத்தரை ஜேஷ்டா நட்சத்திரத்திலே கட்ட நட்சத்திரத்துல பெற்றார் பத்து மாசம் இப்படி ஒரு வருஷம் ஒரு வயசு ஆச்சு ஆன பிறகு மறுபடியும் இன்னொரு குழந்தையும் வேணும்ல வாழ்ந்து உடனே வாயு பகவான உகாசி இல்ல உடனே அந்த மந்திரத்தை கேட்பா அடுத்த வருஷத்துல இப்படி சம்பபுத்திரம் குழந்த பிறந்துட்டார காட்டுல தெரிஞ்சது ராந்தாரிக்கு உடனே பறந்து கூட்டாளா நமக்கும் குழந்தை வேணும் ஏன்னா ஊட்டிக்கு குழந்தை பறந்துட்டும் நமக்கு மறக்க வேண்டாமா அந்த சோடும் மனசுல நூறு மார்க் வாங்குறது ராத்திரியில கத்தின பையன் படிச்சா புத்தி நல்லா சூக்ஷமாயிடும் பிடிச்சதுதான் ஒடி காலம் படத்துல படிக்காம இருக்கிறது இல்லை காலம் ஆபத்து சொல்றது வேதத்தை மறக்காது வெடி காலம் சிந்தனை பண்றது காவியத்தை சாஸ்திரத்தை மறக்குமா போறது மறக்காது இந்த நாள் பழந்து எங்க பெரிய பன்னெண்டு மணி மூட்டம் காத்திரம் பத்து மணி மூட்டம் பட்டியா இருந்து வீட்டுக்கு அஞ்சாரி வந்து இன்னும் ரெண்டு சொந்து வரையலே நானா அச்சம்மா சாப்பிட்டு நாளா அவன் மயசிலே எடுத்து வைக்கிறேன் நான் ஆசாரமா என்ன செய்ய சந்தோஷம் தாங்கலே ஒரு பெரிய ராஜஸ்திரி கொஞ்ச நாள் ஆச்சு ஆனதே இருக்கிற மாதம் குத்திக்கே இருக்கு அது ஒரு பிரிண்டமா கருவது சொல்லி வேகாந்தமான வெயில் அடிக்காத தாபம் இல்லாத இடத்துல வை மேல சீத்த ஜலத்தை வகையா விட்டுண்டே வாருவோம் நீ ஒரு பொண்ணு ாலும்டையத்திரே கிடைக்கிறே சத்த பவித்ரா போது தொடர்ந்து ம்ிவனின் வமனம் அச்சி கறந்த பால் என்ன அது வந்து விசிஷ்ட வருது கண்ணுட்டி ஊட்டி அதுலேருந்து வரணும் என்னவா வாழ் தெரிஞ்ச கண்ணுட்டிதான் பார்த்தேன்னா அவன் கண்ணுட்டி மாதிரி உன்னை பண்ணி வச்சுருந்தா அதை கொண்டு போய் அந்த மாட்டு மடியில விட்ட விட்டு அது வந்து நம்ம கண்ணுட்டி ஆரம்பி எத்தனை அவிவேகம் பாருங்க ரொம்ப மட்டும் இந்த போய் நான் கீழ சொன்னேன் ஒரு குரங்கு கண்ணங்கருந்து கையில் இருந்துச்சு வச்சுருந்தது என்னன்னு காட்டேன் மாதிரி மூணு வருஷமா வச்சிருக்கேன் அவக்கம் உள்ள வாருக்கு எத்தன அக்னி பகவான உபாசிக்கலாம் நாமா சொல்லலாம் கூட தகலாம் தேடிக்கலாம் ஜம்மாங்களை ரெண்டு ஜக்காரம் ஏதோ நல்ல காரியம் தன் வாழ்நாளில் என்ன முடியுமோ பண்ணாமல் விவேகம் வரலா அந்த குறைஞ்சது படம் சாத்திரத்து ரொம்ப பிடித்த பிள்ளைங்க வந்து ஆச்சாரமாக இருக்கே இதான் பண்ணணும் வந்து கட்டாயம் நம்பர் பண்ணி வைக்கிறதுனா எங்கள் சரிதான் பெரிய வாழலாம் அப்போ கொடுக்கு வாழ்ந்த வைக்காமல் சொல்லியிருக்கேன் பெரியா கொடுப்போம் ஷாசில் அங்கேயே சொல்ல வேண்டியதை சொல்லிக்கணும் தன்னை பற்றி சொல்லிக்கலாம்னு எனக்கு அர்த்தம் பண்ணிக்கலாரு எல்லாரும் இப்படி செய்யணுங்கிறதுக்காக சொல்றேன் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தில் தன்னை பற்றி சொல்லிக்கிறேன்னா அவன் ஆஷது சாதத்தை நிறையா நான் சொல்லிவிட்டா என்ன அர்த்தம் இருக்கா நான் கொடுக்குறேன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக இல்லை அதுக்காக சாதத்தை நான் நிறையா கொடுக்க போறதுக்காக தெரியாது எனக்கு பண்ணி கொடுப்பாரு அது அர்த்தம் இல்லை எல்லோரும் சொல்ல புண்ணிதனம்னம் போன வருஷம் என்னக்கு போட வருஷம் என்ன விற்கிட்ட என்ன கணக்காரோ அதுதானது வாரிவாரி என்ன பத்தி புடிக்க வேண்டிய சமயத்துல சொல்லணும் சொன்னாலும் வருஷம் கூப்பிட்டு இருக்கா சரி சார் உங்களுக்கு காட்டா என்ன நீ என்ன என்ன படிச்சிருக்க என்னென்ன படிச்சிருக்கா என்ன பற்றி சுற்றிக்கிறது இல்லையா சார் நான் கட்ட விட்டு வந்தான் போகிறான் போகிறான் இல்லை கல்யாணம் பொண்ணு பார்க்க வந்திருக்கான் என்ன அவன் என்ன படிச்சிருக்காள் என்ன வந்து நான் என்ன பற்றி சுதிகிற வழக்கம் இல்லைண்ணா அந்த வழியை பார்த்து உங்களுக்கு போகறேன் உனக்கு பொண்ண கொடுக்கணும் அப்புறம் கொண்ட பார்க்க வந்த உனக்கு அவன் தன்னை பற்றி தெரிஞ்சது சரியாது இல்லாத்தையும் சில பேர் கூட போன சரி கொடுவானு எஃப்ஐஏ படிச்சிருக்கோம் அது எஃப்ஐயா எம்ஏஆான்னு புரியாமல் எஃப்ஐஏ படிச்சிருக்கேங்கிறது எம்ஏ படிச்சிருக்கேங்கன்னு சொல்கிறா போல இருக்கேன் நம்பி இன்னைய சத்துவிட்ட கொண்டான பார்க்கறதுங்களோ அப்படி அவ்வளவு போய் சொன்னவன் இல்லையே இப்போ அதனால நாம் அவநம்பிக்கை அடையதனால இது மாதிரி எப்படியாவது கூட கூட சொல்லிவிடுவோம் சொல்ல மாட்டேன்னு சொல்லலாம் சொல்லித்தான சப காரணம் சப காரணம் பண்ணினா அதை பார்த்துன்னு பயிரும் பண்ணப்படாது அதாவது ஏன்னா தம்மமே ஆறா இருக்குன்னா ஆத்துரா குழந்தைகள் காந்தி மூச்சு ஒன்னாவது பெண் அப்படி அந்த அனுகிரகம் ஜீமன் என்னைக்கு பிறந்தாலும் பிறந்தான்னு சொன்னாள் உற்பத்தியும் அடுத்த வருஷத்துல இந்திரனை அர்ஜுன பெற்றாள் அர்ஜுன பெற்ற போது ரெண்டு கீழ அழுதான்னு குறிச்சு இப்படி மலையில வந்து நான் ஏதோ இல்லை பரமேஸ்வரில் பிரசவிக்கிறா போல பிரசவிக்கிறேன் அழுதாடா அம்மா அழாதே குறையெல்லாம் நீக்கிற புள்ள பறந்துட்டான் பரமேஸ்வரனுட இயக்க போறான் அம்மா பரமேஸ்வரன் சுத்தாளாய் அனுகிரகிக்க போறா சிவானுகிரம் महादेवं शंकरं ாுபோரான்ங்காச்சந்திரச்சூடம் தவன் இளாஷையே தோட்டோப் பிரம்மத்தான அகமியோட்டைய மகாதேவே ஜி கீர்த்தனா மகாதேவ் மகாதேவ் மகாதேவன் மகாதேவான்னு பேர் வச்சாலே புண்ணியம் அவன் மகாதேவியும் கூப்பிட்டாலே புண்ணியம் எந்த அவளை காட்டி கூப்பிட்டாங்கிட்ட மகாதேவ் மகாதேவ்வாழ்னா உணவு புண்ணியம் கிடைக்கிறது அஞ்சா தான் நல்ல பேர் வைக்கிறதுன்னு அதை என்ன புண்ணியா மாதூ அந்த புண்ணியம் கூட வரப்படாதுன்னு அது இந்த சுருக்கி வச்சுக்கலாம் வருவோம் வெள்ளக்காரனுக்கு வாயில நுழையாது நமக்கு நுழையாதா அவளுக்கு நுழையாது மனசார்த்திகளும் அவனுக்கு வருமா அனசாத்தியாவது அரணாவது நாக்கருந்து விடும் சொல்லு அசரீரமா அடுத்த வருஷத்துல அடுத்த வருஷத்துல அந்த குடும்பம் நடத்த வேண்டிய முறையை கூட காற்றால் கஞ்சி கூட்டு வந்த போல சாத்வின் சாத்வம் மாத்ரீன் பதேனா உபதேசம் என்ன மந்திரத்தை சந்தோஷம் <Sessimus> என்னால் சூட்சமான கட்டிக்கிறது நினைச்சது பாண்டு குழந்தைகள் பிறந்தது சந்தோஷமா போற போது மாதிரியும் கூட போனாள் தனியார் காட்டுல ஏகாந்தமான விவகாரம் வரும் இப்பவும் சில ஜில்லாவில் கல்யாணம் சண்டை இல்லாமல் இருக்க முடியாது அது எந்த ஜில்லானா நான் சொன்னதில்ல சொன்னா என்ன அந்த ஜில்லாக்காரனா எங்கிட்ட சண்டைக்கு வரணும் நீ சம்பந்த பண்ணி பார்த்து போயே அவன் எங்கிட்ட கூச்சுக்கணுமா எனக்கு எல்லா ஜில் ஒன்றும் நான் போய் இனிமே சண்டைக்கு அவங்ககிட்ட போய் இருக்கணுமா என்ன அதனால இது என்னது தர்க்கம் அதை சொன்னதில்லை எந்த ஊரு சொல்லுன்னு தனியா கூட உண்டு சில பேர் காப்பா நீ இதே தெரிஞ்சுக்கும் என்ன மாதிரி இதே சண்டைக்கு வரத்துக்கு அதனால கே கே தேசம்னு சொல்றேன் தைரியமா கே கே தேசத்துக்கு போன போய் பண்ணிக்கிறது நல்லா இருக்கு அதற்கான நம்ம உள்ள நினைக்கிறது போய் பண்ணிக்கிறது ஒன்று விடுறது சில ஆத்திரையும் காஃபி சாப்பிடுவோம் ஹோட்டலையும் சாப்பிடுவோம் ஒன்று அது மாதிரி இன்னும் கல்யாணம் அந்த ஊர்லேயும் கல்யாணம் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவன் கூட போனால் தீ ஊசி ஏகாந்தத்துலேயே ஒரு காவம் உண்டாயிடுச்சு ஒப்பந்தம் பண்ணால் அவன் ரொம்ப பிடிச்சி தள்ளி தள்ளி பார்த்தா உடனே பற்றிய பண்புக்கு கத்தி நான் ஒரு புதற்குள்ள இருக்காள் அம்மா அம்மான்னு குத்தியை கூட்ட அஞ்சு குழந்தைகளையும் அழிச்சு அலறிந்து ஓடி வந்தார் குழந்தைகளை அழிச்சுட்டு வராதே வழியில் வைந்தார் நீ மட்டும் வா ஏகாட்சியா வாழ்ந்தாள் இது பார்த்துக்கும் போது கடல் நாள் இது பண்ணிக்கல அவரால் காமத்தை ஜெயிக்க முடியல அம்மா வாக்கு சத்தியம் தெரிய வேண்டிய காலம் வந்து நான் என்ன பண்ணுவேன் உடனே அவருக்கு சமஸ்காரங்களை பண்ணிவிட்டு குழந்தைய பண்ணணும் அதுக்காக லட்சம் விஷயங்களும் செஞ்சது விஷ்வாதிகள் நம்மளுக்கு அத்தனை சுவாதுயம் ஆனா எங்க தேசம் என்னுடைய சைன்யம் எல்லாம் கூடுது தன பிரிவான் வந்திருக்கேனே என்னன்னு காட்டாளாம் பீஷ்ணு அவருக்கு தெரியாது எதுக்காக வந்திருக்காருன்னு ஆண்டு அஞ்சு பிள்ளைகளை பெற்று சந்தோஷப்பட்டு முன்னோக்கம் பூஜாள் பதினோரு நாளாரு அத்தியை கொண்டு வந்திருக்கேன் நமஸ்காரம் பண்ணுங்க குழந்தையை விட்டுருந்தோம் சொன்னாராம் இந்த சப்தம் சொல்லி நமஸ்காரம் பண்ணி வந்திருக்கிறார் இந்த ஜால வித்தக்கார மாதிரி ஆயிடுச்சு இந்திரகாரம் மாங்கோட்டை மாஞ்செடி எல்லாத்தையும் காட்டுவோம் சிந்த கீழே ஒண்ணும் இருக்காது அது மாதிரி ஆயிட்டு தான் உருவாள் மகான்கள் யோகம் மகிமையில மறந்துட்டா முதல்ல நடந்து வந்தால் யோக மகிமையில மறைஞ்சு விட்டாளா கும்பமேளாவான் தெரியுது இது சத்தியம் அவன் அப்படியே காலம் நாலு மணியில இருந்து அஞ்சு மணிக்குள்ளே பதினாயிரம் அவசூத்தாள் அண்ணன் கரையில ஸ்மரணம் அவன் அஞ்சு மணிக்கு மேல ஒரு ஒரு பார்க்க முடியாது ஒரு ஒரு பார்க்க முடியாது அனலம்ேதும்னே வசந்த சேமே பிரசிஞ்சீவித்தி நமோ கங்காயமுனிச்ச நமோ நமோ கங்காயமுனோ நமவா நமஸாய் சங்கமத்துல இன்னைக்கு அவர் மகான் நமஸ்காரம் ஆனா தீமைய பலத்தை கண்டுபோகம் அக்கா என்ன பண்ணா தீமனை எத்தனை மணி தீமனுக்கு குழக்கம் ரொம்ப பிடிக்குமா நல்ல வயசாயிட்டு உபதயனம் ஆயிடுச்சு உன் மாட்டேன் இருக்கா அவனுக்கு முன்னம் நினைச்சான் அதுக்காக ராத்திரில குழந்தைகளுக்கும் மட்டும் எலாவா சாப்பாடு சங்காதீரத்லே னு வெச்சார். அவன் அவனைக்கி லட்சம் குழந்தைகள் இருந்தது இருந்து டின்னர் எனாமானார். எல்லாரும் வராங்க. இல்லாமே இப்ளண்ட் ஹோட்டல்ல இருந்தல. எல்லாரும் வராங்க. இப்ளண்ட்ல ஒரு ரூம் தான் பண்றது. அவ எல்லார்னு حسابல. சரி الطلبه இருந்தாலும் கல்யாண மவுன அங்க பண்ணாக இருந்து புண்ணியபுற தான்ங்க. கவலை இல்லாம அது மாதிரி போனதே குழந்தைகள் எதற்கு ஊர்ல இருக்கிற குழந்தை எல்லாம் குழக்கட்டை தங்க பிளேட்ல குழக்கட்டை காலக்கூட்ட விஷத்தோட சொல்லுங்க சொல்ல போட ஆரம்பிம் வச்சு உன் மாட்டுக்கு பின்ட்டே இருக்கான்னு தீவன் பக்கத்துல இருந்து தந்துச்சு சங்கனியாகனா காளிதாகன் அயோக்கியம் ரொம்ப ஆதரவு காட்டினா பயப்படமாட்டா அதுக்குள்ள ஆதரவு காட்டினா அன்பு நாளை காட்டுற தூக்கி காட்டினா தெய்வம் வேணும் விசுவாசம் இல்லாதவங்க அவரம்பிக்க உடனே விடமாட்டேங்க சில குழந்தைகள் இலையில உட்காரும் தூக்கும் சாப்பிடாது பெரிய இலையில உரம் இன்னும் உட்கார்ந்து தூங்குறத தூக்கோட அம்மா வந்து இலையோடு தூக்குவாங்க கறி வச்சு பயிரா வர மாதிரி இருக்கு ஏன்னா இன்னும் சாப்பிட அவனும் சாப்பிட மாட்டான் உக்காந்து விட மாட்டான் குழந்தைகளுடைய சுபாடுது அது மாதிரி தீமன் விடமாட்டேங்கிறாரு ராத்திரி அங்கேயே படுத்து எல்லாரும் தூங்கினா தீமனும் தூங்கினான் என்னடா இத்தனை காலக்கூட்ட விஷத்து சொல்லி தூங்குறானேன்னு குளியலை போட்டு கட்டி கங்கை தள்ளிவிட்டா கங்கா பாசீகி சித்வாசம் தள்ளிவிட்டால் நாக நோக்கம் கூப்பிட்டான் அங்க போனா நாகநோகத்துல பாம்பெல்லாம் வந்து கடிச்சது கடிச்சதே விஷன் அறங்கி போச்சு பண்றஞ்சூக்க உபகாரமா வந்து உபகத்தியா வந்து முடியும் உடனே நாகராஜா வந்து பல்லக்கு வச்சு அடிச்சு போய் உங்க அவருதான் அது பானம் பண்ணதே என்னாச்சு தெரியுமோ இது மட்டும் துரியோசன பீமன் அடிச்சான்னா கீழே இப்போ அந்த இடத்துல பீமன் வரான் துரியோசன கீழே அது மாதிரி பலம் ஏற்பட்டு போச்சோன்னு அத்தனை பலம் ஈஸ்வர பிரசாதம் அனுகிரகம் இங்கே காலம்பரம் தர்மபுத்திரெல்லாம் காணும் குழந்தையே அம்மாவை போய் காட்டா பேருமன் வந்தாலும் குழந்தைய கூட விளையாடிட்டு மிகவும் போய் காட்டா அவன் சொல்லுணும் இன்னைக்கு இறங்கி போட்டு காட்டா சொல்லுவா எனக்கு எக்ஸ்பார்ட் ஆயிட்டு போனா அடுத்த இதுல எக்ஸ்பார்ட் ஆகிட்டு இது மாதிரி அவன் சொல்ல மாட்டேன் உங்களை தான் கூட்டத்திலே கூட்டு காட்டும் வெளியில சொன்னாரு எப்ப அவன் பயந்து ராசியமா பண்றானோ நீ அதை பட்டசியமா சொன்னீங்கன்னா இது மாதிரி தைரியமாவே குழந்தையான் அவன் ராத்திரியில எழுதுற பயில பத்தி நாம்க்கவே கூடாது அவன் பயந்துனாலும் ராத்திரி எழுதுறான்னு தைரியம் பாலில் எழுதட்டவன் அவனை பத்தி நாம் ஸ்மரிக்கலாமோ பேசலாமோ அது மாதிரி நீ வந்து தேசாதே சேஷ சம்ரட்சணம் குரு மீத உள்ளவன ரசட்சி ஆனா ஒன்னு தெரியும் எனக்கு உங்க குடும்பத்துக்கு முக்கிய அகாலத்துல வந்து உயிரை கொண்டு போக முடியாது என்ன பிராமண அனுகிரகமும் கோபாலனுடைய பிரசாதமும் இருக்கு இந்த ரெண்டும் எவனை கழுத்த புடிச்சு தாழ்வு பாருங்க மான்கள் சொல்லியிருக்கார் தீர்காயுமான்கள் சொல்லியிருக்கார் அது கூட போகாது நல்லது அனுகூரம் இருக்கு உடனே பெத்த மன மூலயம் கைக்கு ரெண்டு குழந்தையா குடிச்சிது எட்டு நாளைக்கு காடெல்லாம் கத்தினாம ஒரு கவி சதா வதந்தி வதாஹி சர்வாணி சதா ஜரந்தி திமேதி வதாஹி சர்வாணி சதா ஜரந்தி கத்தி எட்டு நாள் அலறி ஒன்பது நாள் காலையில நெஞ்சு காஞ்சி போய் காத்துல வந்து கதறினாளா பறலோகத்துக்கு குழந்தைக்கு ஏதாவது கர்மான்னு இது நாகராஜாக்கு தெரிஞ்சு உடனே பல்லக்களை வச்சு சர்ப்பங்களை விட்டு கொன்னாட ஊச்சி சந்தனம் பூசி பூமாலை ஓட்டு விருந்து பண்ணி வச்சு கொண்டு போய் சித்து வாழ்ந்து வரணும்னு விட்டாரு அம்மான் குங்குள ஓடி வந்தானா பீமான் சத்த சந்தோஷம் உலகத்துல புள்ள குட்டி வெத்த ங்கமுபுத்தர் கூட்டி இதை வெளியேறி சொன்னாதே நாளாம் பீமன் கடையெல்லாம் சொன்னானா அமுதம் என்ன பூஜை விட்டு வர எனக்கு இஷ்டமில்ல அம்மா வந்து தாங்க மாட்டா அண்ணா தாங்க மாட்டான்னு அனுப்பிச்சாள் நாகராஜா நாளா வெளியில் சொன்னாதே நாளா இப்படி என்ன வாழ்க்கை எத்தனையோ கஷ்டங்கள் ஏற்பட்டு எல்லாம் அதாவது நீங்கிட்டு ஈஸ்வர பிரசாதம் ஆசீர்வாதம் தீர்க்காயு தீர்க்காயு சொல்லி இருக்காள் வேணா போகாது ஒரு சொரங்க அது வழியா நீங்க தர்பணம் ஆனா ஒருத்தர் ரசிவா ஒரு புண்ணிய நூダル வாசஜ கரமறனா இந்த மந்திரம் சொல்லாம பண்ணணும் சொல்றேன் இறஞ்சிதகம் அங்க அவன் குக்கு மாதிரி உட்கார்ந்துட்டே இருந்தியுகராஜன் அந்த வயங்க உட்கார்றாங்க உடனே பிதுர்ல சுட்டுடுறானோ ரொம்ப சிச்சு வெயர் விஷ்மத் புயுபார் ஹுமலோகலார் உதா துரியோதன terpenes எல்லாம் பண்ணிக்க வேண்டிய பனிர் பதுரியோதார் இல்ல அசத்துக்கு பண்ணணும் மல்லி அவ அதனக்கே பண்ணி தொலைச்சிருப்ற நீலாம் தனோ ஆபத்துக்கள்லாம் வாழ்க்கை நீங்கி புது பாண்டவாளுக்கு ஈஸ்வரம் அனுப்பல